கடல் உதித்து சூடாற்ற முழுமை மிக நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட மணல் நதிவரு முன் அளம்பளத்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதால் தான் உன்னை வளர்த்துவரும் ஒன்புகள் சேர் தன் புலவர் தன்னை வாழ்த்துகிறேன் தமிழ் வாழியதே மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய போற்றுதலுக்குரிய ராசவேடர் ஐயா அவர்கள் நிறுவிய இந்த சீரான செம்பக தமிழரங்கை மிக்சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிற அரங்கினுடைய பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய இளம்போவன் ஐயா நான் இங்கே பேசுவதற்கு ஒரு முன் தயாரிப்பாக சங்க இலக்கிய தேன் என்கிற நூலிலிருந்து மிக அருமையாக ஒரு குறுந்தவை பாடலினை விளக்கி அமர்ந்திருக்கிற தமிழ் ஐயா முனைவர் பா சுப்பிரமணியன் ஐயா தமிழ் பாரதி தமிழக நய்யாவர்களே மற்றும் தமிழ் சான்றோர்களே என்னுடன் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் பொழிவிலே நான் உங்களிடையே நான் உரை நிகழ்த்த எடுத்துக்கொண்ட தலைப்பு நாட்டாரியலின் தெக்கத்தி முகம் இந்த தலைப்பை கேட்ட பொழுது பல்வேறு விதமான நண்பர்கள் பல்வேறு விதமான ஐயப்பாடுகளை எழுப்பினார்கள் நாட்டாரியலின் தெக்கத்தி என்று சொல்லி நாம வெங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்களினுடைய கொள்கைகளை அல்லது அவர்களினுடைய உரை திறனை பற்றி பேச போகிறீர்களா அப்படி என்றால் தெற்கத்தி முகம் ஒரு வார்த்தை இருக்கிறதே அது என்ன என்று வினா தொடுத்தார்கள் என்னுடைய அருமை நண்பர் கூட கேட்டார் நான் சென்ற தமிழ் ச தமிழ் சங்கத்திலே பேசுகிற பொழுது வட்டார இலக்கியத்தின் முன்னத்தி ஏர் என்று பேசினீர் இப்பொழுது நாட்டாரியலின் தெக்கத்தி முகம் என்று பேசுகிறீர் முன்னத்திய தெக்கத்தி முகம் இதெல்லாம் என்ன என்று கேட்டால் அது என்னவோ தெரியவில்லை சில நாட்களாகவே என்னுடைய மனமாக்கப்பட்டது நாட்டுப்புறவியலை நோக்கிய மையம் கொண்டிருக்கிறது எனவே அது உங்களிடத்திலே நான் சிந்திக்கலாம் என்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் இந்த பொழிலே நான் பேசுவது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் நாட்டுப்புறவிகளை பற்றி நாட்டுப்புறவிகளினுடைய கூறுகளை பற்றி அதுவும் தெற்கத்தி மண் தெற்கு திசையில் அதாவது மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியிலே நாட்டாரியல் பற்றி அந்த நாட்டாரியல் துறைக்காக அரும்பாடுபட்ட நாட்டாரியலின் தெக்கத்தி ஆத்மா என்று போற்றப்படக்கூடிய எஸ் எஸ் கோத்தையா அவர்களை பற்றியுமே உங்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு தலைப்பிற்குள் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் பொதுவாகவே வட்டார வழக்கு என்பது இன்றைக்கு இல்லாத ஒரு துறையாக இருந்து வருகிறது வட்டார வழக்கு என்பது ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மொழியினுடைய இருப்புக்கும் மிக அவசியமானது மனோர்மணியம்பே சுந்தரப்பிள்ளி அவர்கள் சொன்னார் பல்லுயிரும் பழகுலகும் படைத்தலி துடைக்கினும் இருந்தது போல் கன்னடமும் கழிதெழுந்தும் கவி மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்றுவன ஆகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சுதையா உன் சீரழிமை திரும்பி எழுந்து செயல் என்று மனோர்மணியம் நாடகத்திலே அவர் தமிழ்தாய் வாழ்த்தாக பதிவு செய்திருக்கிற பாடு நம்முடைய மொழியிலிருந்து பிரிந்து சென்றது கவிழ் மலையாளம் துளு கன்னடம் சுந்தரண்டு சென்றது மொழியல் அறிஞர்கள் சில இடங்களிலே பதிவு செய்கிறார்கள் ஒரு காலத்திலே இவைகள் எல்லாம் திராவிட மொழியினுடைய அல்லது தமிழ் மொழியினுடைய வட்டார வழக்குகளாக இருந்திருக்கலாம் அந்த வட்டார வழக்கு இன்றைக்கு தனியொரு மொழியாக உருப்பெற்று இருக்கிறது என்று பேசுகிறார் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வடமேங்கடம் தென்குமரியாக தமிழ் ஊர் அலுவலகம் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில தமிழ் பகுதியில எத்தனையோ வட்டார வழக்கு நெல்லை வட்டார வழக்கு நாகர்கோவில் நாச்சில் வட்டார வழக்கு கொங்கு வட்டார வழக்கு நடுநாட்டு வட்டார வழக்கு சென்னை வட்டார வழக்கு என்று எத்தனையோ வட்டார வழக்கு மொழிகள் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தால் கூட இதுல அதனுடைய நிறத்தினை முழுமையாக இழக்காமல் இழந்துருச்சு எல்லா வட்டார வழக்குமே இழந்துருச்சு அதனுடைய நிறத்தினை அதனுடைய தன்மையினை அழகை அதனுடைய நெளிவை சுழிவை எல்லாத்தையும் இழந்துருச்சு நாம் நாகரிகமாக உடை உடுத்த ஆரம்பித்தோமோ என்றைக்கு நாம் தொழில்நுட்பங்களை பின்பற்ற ஆரம்பித்தோமோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல சொற்கள் காணாமல் போயிட்டது ரொம்ப உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த வயல்களிலே உழுவதற்காக டிராக்டர் வந்துச்சு வயல்களிலே உழுவதற்காக டிராக்டர் வந்துச்சு அதன் மையம் டிராக்டர் வந்ததுடைய விளைவு என்ன ஆனது என்று சொன்னால் பல்வேறு விதமான சொற்கள் நம்மிடத்திலே காணாமல் போய்விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு ஏற்களப்பை தெரியவில்லை உழவன் என்றால் தெரியவில்லை முன்னத்தியர் தெரியவில்லை தெரியவில்லை அங்கிருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் தெரியவில்லை எத்தனை நயமான உரையாடல்கள் எத்தனை நயமான உரையாடல்கள் ஒரு ஒரு எஸ் எஸ் பார்த்தையெல்லாம் பதவி பண்றார் பேசுகிறார் பேசுகிற பொழுது சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் சுவையான உணவினை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் சுவையான உணவினை தேடி ஓடிக்கொண்டிரு ஆரோக்கியத்தை இல்லை சுவையான உணவினை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சுவையான உணவினை நோக்கி ஓட ஓட உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது எது என்று சொன்னால் நோய்தான் நோய் உங்களிடத்திலே பெருகி கிடக்கிறது ஒரு புதுக்கவையை அழகா சொன்னோம் உப்பில் வாழும் மீனுக்கு பிபி இல்லை உப்பில் வாழும் மீனுக்கு பிபி இல்லை நெய்யில் வழியும் குழுவிற்கு கொலஸ்ட்ரால் இல்லை நெய்யில் வழியும் குழுவிற்கு கொலஸ்ட்ரால் இல்லை சர்க்கரையில் இருக்கும் எறும்பிற்கு சுகர் இல்லை ஐயோ என்ன வாழ்க்கை மனித வாழ்க்கை என்று சொன்னார் இப்படி இன்றைக்கு உணவினை நோக்கி ஓட ஓட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில பல்வேறு விதமான நோயினை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த கோத்தையா பதிவு செய்கிறார் எங்க ஊர்ல களைவட்டுக்கிற பொழுது நாற்று நடுக்கிற பொழுது கதிர இருக்கிற பொழுது அதுலையும் குறிப்பா அந்த விவசாயி இருக்கானே அவன் என்ன செய்வான் வரப்புக்கு வந்து என்ன செய்வான்னா வரப்பு கட்டுவான் அத அந்த ரொம்ப ஒரு தொழில்நுட்பம் ஏன் வரப்பு கட்டுறானா அதில் நெருப்பு இருப்பு பாய்ச்சக்கூடிய நீராகப்பட்டது கசிந்து அடுத்த வயதுக்கோ அல்லது வீணாகவோ போய்விடக்கூடாது என்பதற்காக நாட்டு நடுவதற்கு முன்னால் வரப்பு கட்டுவான் அங்கங்க முதுகிற நெஞ்சில எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணணும் சகதி ஒட்டி அவன் என்ன செய்வான் என மட்டும் கழுவானா கையை மட்டும் எந்த சாப்பிடுறதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த கைய மட்டும் விட்டுட்டு என்ன செய்வான் அவ்வளவு ருசியா இருக்கும் கடிச்சுதான் வெங்காயம் இருக்கும் அவ்வளவு உணவு ருசியாக இருந்தது ஏன் தெரியுமா உணவு ஏன் தெரியுமா ருசியாக இருந்தது அவனுடைய வயிறு பசியாக இருந்ததுன்ற உணவு ருசியாக இருந்ததற்கு காரணம் வயிறு பசியாக இருந்தது எனவே இப்படி அங்கு உள்ள அந்த அதனுடைய வட்ட அதனுடைய தன்னையே அதனுடைய பண்பாட்டு கூறுகளை இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லாமல் போய்விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் நாம் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் இழப்பது எது என்று சொன்னால் இந்த வட்டார வழக்கு சொற்களை வட்டார வழக்கு சொற்களை நாம் இழப்பதற்கும் இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கும் பங்கு என்று சொன்னால் மிக உயரில் பங்கு ஒரு மொழியினுடைய வளம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சொல்லில் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சொல்லாக நாம் இழந்து கொண்டே போனோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே எஞ்சி இருப்பது எது ஒரு ஒரு புதுக்கவி ஒரு புதுக்கவிதையில் அழக சொன்னான் எப்படி எந்த அளவிற்கு நாம் வார்த்தைகளை இழந்திருக்கிறோம் என்பதற்கு உதாரணமாக எந்த அளவுக்கு வார்த்தைகளை இழந்திருக்கிறோம் என்பதற்கு உதாரணமாக பதிவு செய்கிறார் ஒரு சின்ன பிள்ளைங்க அதுவும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் ஆங்கிலத்து ஆங்கிலம் தேவை ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இங்குள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால் எது படிக்க வேண்டும் எதில் படிக்க வேண்டும் என்பது ரெண்டு விதமான தன்மை இருக்கிறதுக்குள் நான் போகவில்லை எது படிக்க வேண்டும் எதில் படிக்க வேண்டும் என்று எது படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலம் படிக்க வேண்டும் எதில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழில் படிக்க வேண்டும் எனவே இந்த இந்த சூழலிலேயே நமக்கு பல்வேறு விதமான குழப்பங்கள் அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுது இந்த தன்னுடைய தோழி வட்டாரங்கள் பேசிக்கிடுது அதுல ஒரு ஒரு பொண்ணு பயசுற மாதிரி பேசுது ஒரு அந்த அந்த முறையில எழுதுன கவிதை நான் பேசும் போது கூட கூட சிரிக்கிறீர்களே ஏன் நான் பேசும் போது கூட கூட சிரிக்கிறீர்களே ஏன் ஆமா நியூஸ் பேப்பரை செய்தித்தாளுங்கிற நியூஸ் பேப்பரை செய்தித்தாளுங்கிற பீச்ச போய் கடற்கரைங்கிற போய் தோழிங்கிற டீச்சரை போய் ஆசிரியர்களை எனக்கு சிரிப்பு வராதா அந்த கவிதையினுடைய கவிதையினுடைய வடிவம் எனவே இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இழந்தவை எது என்று சொன்னால் வட்டார வழக்கு சொற்களை இழந்திருக்கிறோம் வட்டார வழக்கு சொற்கள் சரியாக இருந்தால் மொழி சரியாக இருக்கும் மொழி சரியாக இல்லை என்றால் சரியாக இல்லை என்கிற பொறுமை அல்ல அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் இவை பயன்படும் என்பதை இந்த மன்றத்திலே நான் என்ன செய்கிறேன்னா பதிவு செய்கிறேன் தேவை சரி இந்த வட்டார அழைப்பு சொற்கள் எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நாட்டாரியல் பாடல்களில் தான் பயன்படுத்தப்படுகிறது இன்னொன்னும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் ஒரு காலத்துல இன்றைக்கு அது மாறிவிட்டது ஒரு காலத்தில தமிழ் படித்த பண்டிதர்களிடவிதமான இலக்காரத்தன்மை எதிர்பார்த்திருந்ததுனால் நாட்டார் இலக்கியத்தை பார்த்து இருந்தது அதெல்லாம் இலக்கியமா என்று பேசினார் அதற்கு அடுத்தபடி அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அழகியலை புரிந்ததற்கு பின்னால் அதனுடைய சூட்சமத்தை உணர்ந்ததற்கு பின்னால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை போற்ற ஆரம்பித்தார்கள் புகழ ஆரம்பித்தார்கள் அது தனித்தனை எனவே ியல் என்கிற ஒரு துறையினுடைய வளர்ச்சிக்கும் வட்டார வழக்கு சொற்களை நாம் இழக்காமல் இருப்பதற்கும் ஒரு மொழியினுடைய அழகியல் ஒரு மொழியினுடைய சூட்சமும் அப்படியே இருப்பதற்கும் நிறைய தொடர்பு உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே நாம் அதை அதை அதை அந்த இழக்கிற பாதையை அந்த இழப்பிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டாரியல் இலக்கியங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நாம நாகரிகமாக மாறுவதற்கும் நம்முடைய மொழியினுடைய தாட்சிக்கும் என்ன சிக்கல் என்று இன்றைக்கு பேசுகிறார் எல்லாவற்றிலுமே சிக்கல் உணவுல சிக்கல் உடையில சிக்கல் பண்பாட்டில சிக்கல் பழக்க வழக்கத்துல சிக்கல் பேசுகிற பேச்சில் சிக்கல் என்று பல்வேறு விதமான சிக்கல்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றாகவே தெரிகிறது பாரதிதாசன் வணங்க வரும் தொன்றனிலே குளிரா இல்லை நுழலா இல்லை தமிழ்வரிதான் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எனவே அந்த தன்னை மாறுவதற்கு நாட்டாரியல் தேவை என்பதை முன்னோட்டமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன் நாட்டார் இலக்கியங்களை எல்லோரும் மக்கள் வேண்டும் முதலில் மதித்தல் வேண்டும் அப்துல் ரஹ்மான் அண்மையில் மறைந்த கவிஞர் மரபு கவிதையின் புது கவிதையின் மலர் பார்த்தவர் மரபு கவிதையின் புது கவிதையின் மலர் பார்த்தவர் மரபு கவிதையும் தெரியும் புதுக்கவிதையும் தெரியும் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அவ்வளவு கவித்துவமாக இருக்கும் தலைப்பினர் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் தூங்கிக் கொள்கிறேன் சரி கவிதையில கவிதையா அவர் என்ன சொல்ல உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் என்று என்ன செய்கிறார் புத்தகத்துக்கு தலைப்புடுகிறார் அருமையான புத்தகம் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல உலக கவிதைகளை பற்றி பேசி இருக்கிறார் உலக கவிதைகளை பற்றி பேசி அதுல ஒரு ஒரு தமிழுக்கு அவர் அறிமுகப்படுத்திய ஒரு கவிதை வடிவம் இன்னைக்கு இருக்கிற கவிதை புது கவிதையில ஹை பின்னாடி லிமரிக் சொல்லி ஒரு ஒரு கவிதை வடிவம் இருக்கிறது லிமரிக் அதுக்கு அவர் என்ன செய்யறாரு உலக இலக்கியத்துல இந்த மாதிரியான பதிவு இருக்கிறது அதை வந்து என்ன செய்யற நான் தமிழுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கவிதை லிமரிக் என்பது ஒரு அந்த கவிதை ஒரு நகைச்சுவடி வடிவமாகவே இருக்கும் நகைச்சுவமாகவே இருக்கும் சில கவிதைகள் என்ன செய்கிறார் பேசுகிறார் வள்ளுவரும் மாணவராய் யானார் வள்ளுவரும் மாணவராய் யானார் திருக்குறளில் தேர்வெழுத போனார் முடிவு வெளியாச்சு போற்று பாவம் அவர் படிக்கவில்லை போனார் என்ற ஊரில் ஒரு கிழவர் இருந்தார் லைன் என்ற ஊரில் ஒரு கிழவர் இருந்தார் ஒரே நேரத்தில் மூன்று திருமணம் செய்தார் ஏனென்று கேட்டதற்கு சொன்னால் ஒன்று அவத்தம் ஒன்று அபத்தம் இருதாரும் குற்றம் அல்லவா கவிதை இந்த இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கவிதைகளை பற்றியுமே என்ன செஞ்சு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதுல ஒரு ரெண்டு கட்டுரை நாட்டாரியலை பற்றி ரெண்டு கட்டுற நாட்டாரியலை பற்றி ரெண்டு கட்டுற அந்த கட்டுரையில ஒரு இடத்துல பதிவு செய்ய நாட்டாரியலினுடைய அதனுடைய உருவத்தில் இல்லை அவனுடைய உள்ளடக்கத்தில் இருக்கிறதுன்னு நாட்டாரியலினுடைய அழகு உருவத்தில் இல்லை அதனுடைய உள்ளடக்கத்தில் இருக்கிறதுன்னு தமிழ உருவம் உள்ளடக்கம் அது அது ஒரு பெரிய பெரிய சிக்கலான உருவம் சரியா உள்ளடக்கம் சரியா உருவம் தேவையா உள்ளடக்கம் தேவையா என்று தொடர்ச்சியாக திறனாய்வாளர்களால் ஒன்று அவர் நீங்கள் உருவத்தை பார்க்காதீர்கள் பாருங்கள் உள்ளடக்கத்திற்குள் தான் அழகு ஒளிந்திருக்கும் என்று சொல்லிட்டு அவரு எங்கிருந்து எழுக்கிறார்னு சொன்னா போத்தையா எஸ் எஸ் போத்தையாட்டு நான் பின்னாடி பேசுகிறேன் பேசிட்டு உள்ளே செல்லலாம் என்று இருக்கிறேன் தொகுப்புல மலை பண் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கிறோம் அவருடைய நூற்றாண்டு விழா சென்றிருக்கிறது அவர் தமிழர் நாட்டுப்புற பாடல்கள் தமிழர் பாமரர் பாடல்கள் என்ற ரெண்டு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வெளிவந்த தொகுதிக்கு எஸ் எஸ் போத்தையா திரட்டி கொடுத்த ஒரு பாடல் அற்புதமான ஒரு நாட்டார் நிலவிய பாடல் பாறையில பாக்குமரம் பார்ப்பதற்கு தோதகத்தை தோலகத்தை பூவெடுக்க துயந்தே சில காலம் சதுரகிரி மலையோரம் சாஞ்சிருக்கும் திருகுவல்லி திருகுவல்லி பூவெடுக்க திருஞ்சேனடி சில காலம் அடுத்துதான் அழக உள்ளடக்கத்தை பேசுற மலையடி ஓரத்தில மான்வேட்ட ஆடையில கண்டே நடி தடத்த கல்லியம்பூ சாரலில அப்படி சொல்றான் அல்லட்டா முல்லட்டா அடிமடியில் கட்டட்டா குச்சி கட்டி பாக்கட்டா கொடமையில ஒன் என்ன செய்யறான் அவன் பாட்டுல நாடோடியா நாட்டுப்புறமா எதை பத்தியும் கவலை இல்லாம அங்க இருக்கக்கூடிய கணிகளை பிரிச்சுக்கிட்டு காய்களை பிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு திரிகிற ஒரு வாலிப இளைஞன் அவன் என்ன செய்யறான் ஒரு நாள்ல மான்வேட்டை ஆடலான்னு இருக்கிறான் அப்படி மான்வேட்ட ஆடுகிற பொழுது அன்றைக்கு பார்த்து மழை பெய்ய இருக்கிறது அந்த மண் இருக்கிறது அந்த ஈர மண்ணா இருக்கிறது அதுல ஒரு அழகான பெண் அந்த அந்த நடந்து போனதுக்கு பின்னாடி அந்த ஈர மண்ணுல அந்த பெண்ணினுடைய பாத சுவடுகள் பதிந்திருக்கிறது அழகா இருக்க பாத சுவடுகள் அழகா இருக்க அறிப்பதி ஒரு இடத்துல ஹைப்போ எழுதி இருப்பார் நடுப்பகல் சுடுமணல் பாவம் என் சுவடுகள் அப்படிங்க நடுப்பகல் சுடுமல் பாவம் சுவடுகள் நடந்து நினைவு வரும் நடந்து வந்துடலாம் ஆனா இவன் சுவட்டை பார்த்துகிறான் இவ்வளவு அழகாக இந்த சுவடு இருக்கிறது சுவட்டை என்னடா பண்ணட்டும் இந்த சிறு என்ன பண்ண சிறட்டை கொட்டாங்க சீல என்ன சீ மண்ணை ஒட்டி விளையாடாது அப்படியே அல்ல அது செதஞ்சிருமே அதனால நான் என்ன பண்ண போறேன் இந்த அழகா அழகிய வழியினுடைய பாதச்சுவட்டை எப்படி நம்ம ஒரு கன்று குச்சி வச்சு காப்போமோ அது மாதிரி என்ன குச்சி எடுத்து சுத்தி நட்டி வேலி போட்டான் கல்லியம்பூ சிலா அடிமையில் கட்டா உச்சி கட்டி காக்கட்டா புனமையிலே ஓம் தடத்த என்று என்ன செய்கிறார்கள் நாட்டார் இலக்கியத்தில் அழகா ஏகப்பட்ட உதாரணம் சொல்ல நாட்டார் இலக்கியத்தில் அழகான் தன்மை பதிந்திருக்கிறது நாம் இப்பொழுது சொல்லுகிறேன் அப்துல் ரஹ்மான் என்ற வார்த்தையினை கடன் வாங்கி பேசுகிறேன் நாட்டார் இயல் பாடல்களில் நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உருவத்தை பார்க்க வேண்டாம் அதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்க வேண்டும் உள்ளடக்கம் எல்லா உள்ளடக்கமே சரியாக இருக்குமா அதுல கோளாறு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் அதை ஒதுக்கி தள்ளுகிற அளவிற்கு அந்த இலக்கியத்தில் கோளாறுகள் இல்லை என்பதை பதிவு செய்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த துறை பக்கம் போகவே எது பொதுவாக தமிழ் மாணவர்கள் தமிழ் பக்கம் போறதே இல்லை அது எங்க நாட்டாரிகளுக்கு எங்க போறோம் ரொம்ப வருத்தமா இந்த இந்த உலகத்துல கொடுமையா இருக்கிறது தமிழாசிரியராக இருக்கிறதா நாங்கள் எங்களுக்கு முன்னா எங்களுடைய முன்னோர்கள் ஒரு நல்ல தலைமுறையை பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஏதோ குறை போல நினைக்காத என்ன சொன்னாலும் கவிதை இப்படி உரிய உரியும் சொன்னாலும் அப்படிங்கிறான் அப்பதான் அப்படி கைய என்ன செய்வது எல்லாமே உண்மையே வருத்தமா இருக்கும் எதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்று என்ன இருக்கும்னா வருத்தமாக்கும் எனவே தமிழ் பக்கமே போறதில்லை ஒரு சாதாரண ஒரு சாதாரண கவிதையை கூட ஒற்றை வரியலை கூட உள்ளே செலுத்துவதற்கு தயாராக இல்லை இதுல என்ன குறைன்னா கடைசியில இந்த கழுதெல்லாம் மனுஷனும் இந்த கழுதெல்லாம் என்ன சொல்றாங்க தமிழ போற சொல்றான் இங்கு இங்கு யார் மீது குறை படிப்பவர் மீது இருக்கிற குறையை படிப்பின் மீது ஏற்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கேடுகட்ட தலைமுறை உருவாகிவிட்டது என்றுதான் நான் சொல்ல அவன் மீது இருக்கிற குறையை விடுத்து விட்டு இவனுக்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது ஆனா வேலை வந்து சேரணும் பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த நாட்டாரிகளுக்கு அடிப்படையாக இருப்பது வட்டார வழக்கு என்று நான் சொன்னேன் இதுல நான் எந்த வட்டார வழக்கை பற்றி பேச போகிறேன் என்றால் நெல்லை வட்டார வழக்கு நெல்லை வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வட்டார வழக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இன்றைக்கும் அந்த வட்டார வழக்கு சிதையாமல் இருக்கிற ஒரு வட்டார வழக்கு நெல்லை வட்டார வழக்கு தான் கொங்கு வட்டார வழக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதுல கொங்கு வட்டார வழக்குல அதனுடைய உருவந்தா இருக்கு உள்ளடக்கம் இல்லை எங்க இங்க தான் சேர்ந்து போதே ஒழிய அதனுடைய பல சொற்கள் காணாமல் போய்விட்டது காவியாசு சண்முக சுந்தரமா ஒரு அகராதி கொங்கு நாட்டு சொல்லகராதி போட்டிருக்காரு கண்மணி குணசேகரன் நடுநாட்டு சொல்லகராதி போட்டிருக்கிறார் எது அகராதி தொகுத்தது அகராதியை உருவாக்கியது நம்முடைய தாய்மொழியில் இருக்கக்கூடிய வட்டார விளக்கு சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் ஒரு அகராதி வட்டார விளக்கு சொலகராதி தந்தவர்களினுடைய பாதங்களை விழுந்து வழங்க வேண்டும் வெளிவன் அகராதி போட்டிருக்கிறார் வெளிவந்த செய்தி என்னவென்றால் நம்முடைய தாய்மொழியில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்களுக்கு அக்கம் தெரியாமல் அதை புரட்டி பார்க்க பார்ப்பதற்கு ஒரு இப்படி வந்துவிட்டது இதற்கு அடிப்படையாக இருப்பது வட்ட நெல்லை வட்டாரத்துல சொற்களை வைத்திருக்க ஒரு வார்த்தை நம்ம இதுல இல்லாத வார்த்தை அங்கனக்குழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருமோ என்னன்னு எனக்கு தெரியனக்குழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கனக்குழி அப்படிங்கிறது எங்க என்ன நெல்லை வட்டாரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னா அடுக்கலை செய்ய இருக்காது அங்கன புலி அப்படிங்கறது என்னன்னா புளியலறை பெண்கள் அடுக்கலையில் இருப்பார்கள் வேலையினை முடிச்சு அங்கே என்ன செய்வார குளித்து மேல சுவரோ துணியோ எதுவும் அந்த மாதிரியான முறை அது தண்ணி வெளியில போடுற மாதிரி ஒரு அமைப்புல செஞ்சிருப்பான் வச்சிருப்பான் அங்கன புலிங்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரி நாங்க இந்த என்ன விளக்குமாறு சொல்லுவோம் கூட்டுறதுக்கு அங்க என்ன சொல்லுவான் விளக்கமாறு பெரியவர்கள் யாரா இருந்தாலும் அண்ணாச்சிமா சொல்லுங்க அதுக்கு ரொம்ப வயதுல பெரியவர்கள் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க சரி வயதுல சின்னவர்களை ஏழம் கூப்பிட்டு பேசுவான் அது ஒரு ஒரு விளிச்சோம் எனவே அதே மாதிரி இந்த சகலை நம்ம உறவுகள்ல இருக்க கூடிய அக்கா தங்கச்சி திருமணம் பண்ணவங்களை அதான் பிராம பிராமண பிராமணர்கள் அந்த சொற்களை பல மரபுகளை அப்படியே வைத்திருப்பார் சரியா அதற்கடுத்ததாக நம்ம கோயில் திருவிழா என்று சொல்லுவோம் கோயில் திருவிழா சொல்ல மாட்டோம் கோயில் கொடை ஒரு வெளிவன் தொலைக்காட்சியிலிருந்து அதுக்கு அவர் சொல்றாரு வேற ஒண்ணு இல்லப்பா நம்மளாம் என்ன செய்யறோம் சாமி திருவிழான்னு கொண்டாடுறோம் கொண்டாடுற சாமிக்கு என்ன செய்யறோம் கொடுக்குறோம் எனவே அதற்கு பெயர் கொடை என்று என்ன செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு லோட்டா இந்த சொற்கள்ல்லாம் நாட்டாரியல்ல பதிவு பண்றத விதத்தை நான் பின்னாடி நான் சொல்றேன் ஒரு அந்த வழிமுறை என்னன்னு கேட்டா அங்க சாயா குடிக்கிற லோட்டா நம்ம மேனேஸ்வரு கேட்டா அது மெழுசா குடிக்கிற லோட்டா பின்னாலோட்டா இருக்கு பயன்படுத்துகிறாரு அனன் இருக்கு அது அதனுடைய தன்மை வந்து பயன் பயன் இல்லாம போச்சு அதே மாதிரி ஆத்துல குடிக்க போனா ஒரு ஒரு பெருமை நெல்லை மண்ணுக்கு என்ன பெருமைன்னா இன்னைக்கு அவங்க பேசுறாங்கல்ல தாமிரபரணியை தாரை வார்த்து விட்டு காவிரிக்காக கையேந்துகிறோம் என்று பேசுகிறார் இவ்வளவு எடுத்ததுக்கு வரைக்கும் வத்தாம ஓடுற ஜீவனத்தை தாமிரபரணி மட்டும்தான் அதுக்காக அதுக்காகவே அந்த நெல்லைக்கும் நெல்லையப்பருக்கும் வணக்கம் சொல்லணும் எனவே என்ன செய்கிறார்கள் அங்க ஆடத்தை அங்க குளிக்கு போகும்போது கசம் பார்த்து இறங்கும் கசம்னா ஆழம் ஆழம் பார்த்து என்ன செய்ய இறங்கிப்போ என்கிற சொல் அதற்கடுத்து இவ ரொம்ப காராடியும் பேசுறவங்க காராடி என்கிற சொல்லுக்கு குதர்க்கம் அர்த்தம் ரொம்ப பேசுறோம்ல குதர்க்கம் அதே மாதிரி எல்லா இதுலயுமே இருந்துச்சு போனி நம்ம இதுல முன்னாடி என்ன செய்வோம் தூக்கு போனி அப்படிங்கிற ஒரு ஒரு உண்டு இன்னைக்கு அது இல்ல என்ன செய்வாங்க அந்த தூக்கு போனியில சாத பழைய சாதத்தை ஊற்றி நீச்ச தண்ணியை ஊற்றி என்ன செய்யறாங்க கேட்டினா அந்த மூடி எப்படி வச்சு அதுக்கு கீழே ஊறுகாய் எப்படி தொட்டு பின்னாடி ஒட்ட வச்சு மாதிரி ஒட்ட வச்சிருப்பான் அந்த தண்ணி அதுல மோதி மோதி என்ன செய்யும் இறங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த சொல் என்ன பண்ணல காலை கரைச்சல் இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கரைச்சல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல் அதே மாதிரி மேல இருக்க அந்த மொட்டமாடிக்கு என்ன சொல்லுவோம் தட்டடி தட்டடில போய் வடகம் போடுமாங்க தட்டடி தட்டடி என்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரி நம்ம தயிர் பச்சி அதுக்கு என்ன சம்பளம் சம்பளம் சோர்ந்து போறதுக்கு என்ன சொல்றோம்னா நம்ம திணங்கிட்டான் திணங்கிட்டான் அவர் ரொம்ப தெனங்கலால இருக்குமா என்னாச்சு அப்படின்னு நினைச்சுன்னு கேட்பாங்க அதே மாதிரி ஆஹ் அவர் மேல எனக்கு ஒரு ஆவலாதி உண்டுமா அவர் மேல எனக்கு ஒரு ஆவலாதி உண்டு குற்றச்சாட்டு எனக்கு அங்க அங்க வீட்டு திருமணத்துக்கு வந்துட்டு இங்க வராம போயிட்டாரா அதனால அவர் மேல நான் ஆவது ஆவலாதையா இருக்கேன் அப்படிம்பாங்க அவர் மேல நான் குற்ற வச்சு விட்டுகிறேன் என்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரி பேர் பாதி எனக்கு குடு பேர் பாதி உனக்கு பாதி எனக்கு பாதி அந்த மாதிரி அவங்க ஐயா ரொம்ப கெதியா இருக்காள்மாங்க ஐயா ரொம்ப கெதியா நல்லா இருக்காங்க நம்ம ஐயா நல்லா இருக்காங்களு கேட்போம் அவங்க ஐயா ரொம்ப கெதியா இருக்காங்களா அதே மாதிரி உடம்பு சரியில்லாத பொழுது மேலும் சோமார்காரம் கேட்பாங்க இன்னைக்கும் அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நெல்லை வட்டாரத்தில் என்ன செய்வதுதான் இருக்குது அதே மாதிரி சடவு வார்த்தை ரெண்டு இடத்துல பயன்படுத்தாங்க இன்னைக்கும் சடவார போறேன்பாங்க பெண்கள் திருமணமாகி போனதற்கு பின்னால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு ஆறு நாள் கேட்டாங்கன்னா ஏறாவது நாள் என்ன செய்வாங்கன்னா பிறந்த வீட்டுக்கு போறவங்க எதுக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா சடவார போறேன்பாங்க சடவாரப்போதல் அப்படின்னா உடச்சு உடச்சு நான் ஏழாம் நாள் போய் என்ன பண்றேன் நான் என்ன செய்யெடுக்க போகிறேன் என்ற அர்த்தத்தில் சடவாரப்போதல் அது ஒரு விதமான பயன்பாடு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை அவளுக்கு ஒருத்தன் சடவோ அம்மாங்க ரெண்டு பேருக்கு சடவோ என்கிற தன்மை அதே மாதிரி இப்படி இப்படி நிறைய நிறைய சொற்கள் இருக்கிறது இந்த நான் ஏனைய சொற்களை எல்லாம் சொல்கிறேன் இந்த சொற்களை இன்றைக்கும் சிறு பிள்ளைகள் அங்கே பயன்படுத்துகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் என்ன செய்கிறேன் ஆனா இதை பயன்படுத்துகிறேன் எனவே நாம வட்டார வழக்கினை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அதை நாம் இழந்தோம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இது மாதிரி வட்டார வழக்கு சொல்ல அகராதி அதுக்கு புரியாம இன்னொரு அகராதி இப்ப உரைப்பு உரை போடுறாங்கல்ல பாரதியார் கவிதைக்கு உரை எனவே அந்த மாதிரியான தன்மை தான் என்ன செய்யணும்னா போய் கொண்டிருக்கும் இன்னொரு ஒரு ஒரு பண்பாடு இங்கேயும் சரி பொதுவாகவே பயன்படுத்துவோம் அதுல அது நெல்லை வட்டாரக்காரர் அதிகம் பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னா அங்க வசவு வாழ்த்தா இருக்கும் வாழ்த்து வசவா இருக்கும் வைவது திட்டுவது அந்த சண்டால பாவி என்னமா பேசுறான் அப்படிமாங்க சண்டாலனுங்கிற வார்த்தை ஒரு தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆனா நல்லா ஒருத்தன் பேசினானா சண்டால பவி என்ன பேசுற பாருங்க இந்த வார்த்தை அடிக்கடி என்ன செய்வானா பயன்படுத்துவாங்க இப்படி பேசுறானே இப்படி பேசுறானே எனவே வசவு வாழ்த்தாகவும் வாழ்த்து வசவன் நூறு ரூபாய் வச்சிருக்கா ஒரு பாட்டு வயசான பாட்டு இருக்கு அந்த வயசான பாட்டு பணத்தை குடுங்கிட்டான் அவன் என்ன செய்வான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பாங்கிறது வாழ்த்துதல் வாழ்த்து வசவாவதும் நெல்லை வட்டாரத்தோடு மட்டுமில்லாமல் அதன் கரிச வட்டாரம் நாஞ்சி நாட்டு வட்டாரம் எல்லா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளையும் உள்ளடக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டுப் புலனியல் துறையாகப்பட்டது வீர்குன்று எழுந்தது அதுலையும் குறிப்பா ஐயா போன்ற பெரியவர்களுக்கு நன்றாக தெரியும் புனித சவேதியார் கல்லூரி அங்கதான் என்ன பண்ணாங்க நாட்டுப்புறவியல் என்று ஒரு தனி ஒரு துறையை ஏற்படுத்தினார்கள் பெரும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் நாட்டார் வழக்காட்டியம் அற்புதமான புத்தகம் நாட்டார் வழக்காட்டு அந்த அவர் என்ன பண்ணார்னா அது எவனுடைய விளைவுனா கிறிஸ்தவ பாதிரியார்களினுடைய வருகையினுடைய விளைவு இன்னொரு செய்தி சொன்னா ஆச்சரியமான செய்தி இந்த நாட்டுப்புறவியலு வளர்ச்சிக்காகவே உலகம் முழுக்க சில நாடுகளில் சில மொழிகளில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சில நாட்டுப்புறவியல் கழகத்தை அமைப்பின் உருவாக்கிறார்கள் வளர்க்கி முப்பத்தி ஒன்னு பின்லாந்து ஒண்ணுல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல லண்டன்ல நாட்டு பிரிவில் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல அமெரிக்கா நாட்டு பிரிவுகள் கழகம் இதுல ஒரு சிறப்பு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல சார்லஸ் இ கோவர் அப்படிங்கிறவர் சார்லஸ் ஈ கோவர் என்பவர் என்ன செய்யறா தமிழ் இந்தியாவை போய் பார்த்துட்டு அனுப்பிவிடுறான் என்ன சவுத் இண்டியா இத ஆங்கிலத்துல முழு பேருக்கு கொடுக்கிறார் எதுக்குடா போய் இங்க உள்ள ஆட்கள் எல்லாம் போய் கேட்டாங்க வந்தீர்கள் இங்கே நீங்கள் என மூடு பெறுவீர்கள் அதுவும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத போக்சாங் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோனே அதுக்கு சார்ல சி இப்போ சொன்னார் வேற ஒண்ணு இல்லப்பா நாங்கள் இந்த மண்ணினுடைய பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்விலக்கியத்தில் பார்த்தால் தெரியாது நாட்டார் இலக்கியத்தில் பார்த்தால்தான் தெரியும் எனவே இந்த மண்ணினுடைய பண்பாடு பழப்பழக்கம் எப்படி இருக்கிறது என்பது என்னுடைய அதிகாரிகளுக்கு நான் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மூடிலை எழுதினேன் அடுத்த அழகு என்னன்னா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவரு சொல்றாரு பண்பாடு ரொம்ப நல்லாத்தான் இருக்கு இவங்களை மடக்கிறது ரொம்ப சிரமம் போல இதுக்கு நம்ம நிறைய வேலைவாக்கணும் போல நான் அந்த பாவத்துல பேசுகிறேன் நிறைய வேலைவாக்கணும் போல என்று என்ன செய்கிறார்கள் இதே நிறைய இன்னைக்கு நம்ம மெக்காலயனுடைய கல்வி திட்டம் ஏனென்றால் அவர்களுக்கு தாய்மொழிப்பற்று அதிகமாக இருக்கிறது இவர்களுக்கு எனவே அந்த பற்றிலே கை வைத்தால் தான் நாட்டின் மீது நாம் தாழ் வைக்க முடியும் அது இன்னைக்கு எப்படி நாமளா என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம் எனவே நாட்டுப்புற நாட்டினுடைய பண்பாடு பழக்க வழக்கம் என்ன செய்யும் இலக்கிய விதமான இவர்களை பார்த்து நாம நிறையவே அவர்களை பார்த்து தான் என்ன செஞ்சோம் சில வேலைகள் நம்ம மொழிகளுக்கு செய்ய ஆரம்பிக்கும் நாம இவர் சேம முகமது அல்லின்னு ஒரு பேச்சாளர் பேராசிரியராக ஒரு இடத்துல பேசும்போது அவர் சொன்னாரு வெளிநாட்டுக்காரன் உயர்வுக்கும் நம்முடைய தாழ்வுக்கும் என்ன காரணம் என்றால் அவர்களினுடைய பண்டம் தாழ்வானவை ஆனால் அவர்களுடைய பாண்டம் உயர்வானவை நம்முடைய பண்டம் உயர்வானவை ஆனால் நம்முடைய பாண்டம் தாழ்வானவை என்பது மோசமான பொருளா இருந்தா கூட அவன் என்ன நல்ல பாண்டத்துல வச்சு கொடுக்கறான் நல்ல ஒரு ஏனத்துல வச்சு கொடுக்கறான் ஆனா இவனுடைய பண்டம் அவ்வளவு அழகா இருக்கு வச்சிருக்கிற ஏன மோசமா இருக்குன்னாரு அப்படி நிறைய என்ன செஞ்சோம் நம்மள்கிட்ட நீதி அது நீதிங்கிற இலக்கியங்களாக இருக்கட்டும் இலக்கண வளமாக இருக்கட்டும் நம்மள்ட குவிந்து கிடந்தாலும் கூட நாம் சில வேலைகளை அவர்களை பார்த்துத்தான் என்ன செய்து கொண்ட ஆரம்பித்தோம் அதனுடைய வளர்ச்சியாக பல்வேறு பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல நாட்டுப்புறவியல் சார்ந்து இயக்க ஆரம்பித்தார்கள் தமிழ்ல தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சார்ந்து தன்மை தொடங்கி விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழர்கள் ஐயா தமிழர்கள் அவர்கள் என்ன செய்வாருன்னா ஒரு நாட்டுப் பிரிவியல் தொகுப்பு வெளியிடுகிறார் இந்த நாட்டுப் பிரிவல் தொகுப்பு பேர் தாலாட்டு என்கிற ஒரு தொகுப்பு அதற்கு அடுப்பது வாக்கீச கீவா முத்தமிழ்க்கு நினச்சி பண்ணோம் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் மலையறிவி என்கிற ஒரு தொகுப்பை வெளியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அன்னகாமும் ஏற்றில் எழுத கவிதைகள் என்கிற ஒரு தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தமிழர் நாட்டுப்புற பாடல்கள் என்கிறதை நான் வானமாக அதை தொடங்குகிறேன் அதற்கு பின்னால் இன்றைக்கு நூற்று கணக்கான நாட்டுப்பு தஞ்சை மாவட்டம் மதுரை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாத்துக்கும் என்னவெனுச்சு நாட்டுப்புற பாடல்கள் வந்து சேர்ந்திருக்கிறது இதட்டுமொத்தமா பார்க்கிற பொழுது அதுல சில அடிப்படையான கூறுகள் அங்கே இழையோடு இருக்கும் எல்லா எல்லா வட்டார நாட்டுப்புற இடங்களிலும் அந்த அடிப்படையான கூறுகள் என்ன செய்திருக்கும் இளையோடு இருக்கும் இந்த நாட்டுப்புறவையில் சார்ந்து ஆய்வு செய்தவர்களில் மிக குறிப்பிட தகுந்த தகுந்தவர் நாவனாமலை நாவ அனமாமலை இல்லை என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் அது சார்ந்த ஆய்வு இடம்பெற்றிருக்கார் அவர் தான் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லாம் தொகுத்தார்கள் அவர் தொகுத்ததோடு மட்டுமில்லாமல் அது சார்ந்து ஆய்வினை என்ன செஞ்சா நிகழ்த்தினார் அந்த ஆய்வினை நிகழ்த்தியான் ஓஹோ இதுலயும் ஆய்வு செய்வதற்கான ஆய்வு களங்கள் இதே இருக்கிறது என்று ஆய்வு செய்தார்கள் இன்னைக்கு ஆய்வு நாட்டுப்புற விழாவை எதுக்கெடுத்தாலும் நாட்டுப்புற நாட்டுப்புறங்க நாட்டுப்புற விழாவை எப்படி போகுதுங்கிறது சொல்ற மாதிரியான சூழ்நிலையில இல்லை சரியா அப்படிதான் என்ன செஞ்சேன்னா போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் நடைபெறுவதற்கு மிக உறுதுணையாக இருந்த நான் வானமாமலை எந்த ஒரு காரண திருநெல்வேலிக்கார் நாங்குநேரிகாரு இந்த நாங்குநேரிகா நாங்குநேரில பிறந்த நான் வானமாமலை தொகுத்த தமிழர் நாட்டுப்புற பாடல்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி பதினஞ்சு பாட்டு இருக்குது அந்த நூத்தி பதினஞ்சு பாட்டுல தொண்ணூத்தி ஒரு பாட்டை சேகரிச்சு குடிச்சவரு நாட்டாரையில் தெக்கத்தி ஆத்மா என்று போற்றப்பட கூட எஸ் பொன்னூத்தி ஓரு வாட்டை நம்மளை சேகரித்து கொடுத்திருக்கிறார் அந்த சிறப்பு வந்து இவருக்கு உண்டு அதற்கு அடுத்தபடியாக நான் வாணமாமலைக்கு பின்னால் பேரலூர்தவர்கள் சவேரியார் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி நாட்டுப்புற துறையிலே பேராசிரியராக இருந்து மிகச்சிறந்த ஆய்வுக்களங்களை வெளியிட்டவர் அதற்கடுத்து இன்னைக்கு பேசப்பட வேண்டிய ஒருத்தர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வட்டார இலக்கியத்தின் முன்னத்தியர் கரிச இலக்கியத்தினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய கி ராஜநாராயண் கி ராஜநாராயணம்தான் லக்கியத்தில் நாட்டார் இலக்கியத்தை புகுத்தினார் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பதிவு செஞ்சாங்க பாட்டு பாட்டு கும்மி பாட்டு படிக்காஜநாராயண் எழுத்தாளர் தான் என்ன செய்தார்னா இக்கால இலக்கியத்திலே என்ன செஞ்சாருன்னா நாட்டார் இலக்கியத்தை புகுத்தினார் அவருடைய பரிசல் காட்டு தொழுதாசின்னு ஒரு புத்தகம் அற்புதமான புத்தகம் அவருடைய கோபல்ல கிராமம் கோபல்ல பொறுத்து மக்கள் இதெல்லாம் அது கீராவுக்குள்ள ஒரு பெருமை என்னவென்றால் அவரே சொல்றாரு நான் படிப்பதற்காக ஒதுங்கியவன் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கியும் கேட்பான் மழைக்காக கூட பள்ளிக்கூடத்திற்குள் நான் ஒதுங்கியது இல்லை நான் சில நேரம் ஒதுங்கினேன் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையே பார்த்துக் கொண்டிருந்து விட்டேன் அந்த கீ ராஜநாராயணுக்குள்ள பெருமை என்னவென்றால் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக அன்றைக்கு இருந்த துணைவேந்தவர்கள் வாய்ப்பு கொடுத்த சில காலம் இருந்து அங்கே நாட்டார் இலக்கிய நிகழ்த்துக்கலை துறையில ஆயுதைகளை வந்து நிகழ்த்தி ஒரு அற்புதமான பெருமகன் பீராஜ் அவருடைய கதைகள் அவர் தொகுத்து போட்டு அண்ணம் வெளி அண்ண அண்ணம் வெளியிடு வெளியிட்டிருக்கிறது அவருடைய கதைகள் அவருடைய சுயசிறுதியான நாடு எல்லாமே மூடுவதற்கு மனமில்லையம்மா உண்மையிலே கீராவினுடைய மூடுவதற்கு மனமில்லாமல் அவ்வளவு அருமையாக இருக்கக்கூடிய தன்மை அவர் தான் என்ன செய்தார வட்டார இலக்கியத்தை நீங்கள் போற்றுங்கள் அப்பொழுது மொழி வாழும் என்பதை தொடர்ச்சியாக பேசி அன்னை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட தமிழ் எழுதிட்டு இருந்தார் பெண்கதை என்னும் பெருங்கதை என்கிற ஒரு தொடரை வந்து எழுதி கொண்டிருந்தார் என்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு வயசு தாண்டிட்டு தொண்ணூத்தாறு வயசு தாண்டி தொண்ணூத்தாறு வயசு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எழுதிட்டு இருந்தார் அதான் அவருக்குள்ள ஒரு பெருமை கிட்டத்தட்ட தமிழக்கூர் ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக எழுதியவர் இதை கூட பேசினாங்க தமிழ்ல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர் வந்து இப்பொழுது எழுதுவதை எழுதுவதை நிறுத்தி விட்டார் என்று சொன்னோன்னே எஸ் எஸ் போத்த பத்தி ஜெயகாந்தன் சில கொஞ்ச காலத்துக்கு கடைசி காலங்கள்ல எழுதலை நிறுத்திட்டாரு உன்னை ஏன் கேட்டதுக்கு எப்பா நான் என்னை எழுதிக்கிட்டே இருக்கேன் என்ன படிக்காம போயிருவானு பயமா இருக்கு நாஞ்சில் ஒரு முறை பேசுனார் அப்பா எல்லா ஊர்லயும் எழுத்தாளர்லாம் கொல்றான் ஆனா இங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கொலையும் நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு பேரும் இதை படிக்கிறது இல்லை என்னை என் எழுத்தெல்லாம் படிச்சிருந்தானா பத்து வருஷங்களோட என்னை போட்டிருப்பான் அவர் அப்படியே அந்த வாரத்தை பேசுவார் ரொம்ப பச்சையா பேசுவார் பத்து வருஷங்களோட என்னை பல பண்ணியிருப்பான் நாஞ்சில் நாடன்சில் நாடன் கீரா எஸ் எஸ்லாம் இருந்து வந்தவர்கள் அவர்கள் இலக்கியத்தினுடைய முன்னத்து ஏழாக போட்டக்கூடிய கீ ராஜநாராயணன் நாட்டாரியலை என்ன செஞ்சாருன்னா இக்கால இலக்கியத்திலே கதைகளாக நாவலாக என்ன செஞ்சாருன்னா புகுத்தினார் அற்புதமா கோவல்ல கிராமத்தின் அவ்வளவு கிடைக்கதைகள் அவருக்குமா இருக்கக்கூடிய தன்மை இவர்கள் எல்லோருமே எந்த மண்ணை சார்ந்தவர்கள்னா நெல்லை மண்ணை சார்ந்தவர்கள் எதற்காக நான் இந்த மனிதர்களினுடைய பெயர்களை எல்லாம் நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் இந்த நாட்டார் இலக்கியத்திற்கு இலக்கிய தகுதி உண்டாக்கியவர்கள் என்று சொல்லலாம் நாட்டார் இலக்கியம் இலக்கியமாக மதிக்கப்படாமல் இருந்த காலத்திலேயே இவர்களுக்கெல்லாம் இலக்கிய தகுதியை உண்டு உண்டு பண்ணி கொடுத்தார்கள் இதுல இந்த தெக்கத்தி மண்ணிற்கு தக்கத்தி மண்ணிற்கு என்று பாரம்பரியம் அன்றிலிருந்து இன்று சில மரபு விடுதலை போராட்டம் அங்கேதான் தொடங்கியது அங்க உள்ள நாட்டு நாட்டாரியல் பாடல பத்தி சொன்னா ஊராங்கிறது ஊராங்க ஊரான் தோட்டத்துல ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டாவிக்கு சொல்லி காகிதம் போட்டா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் சின்ன பணம் வேடிக்கை வாக்கு வெள்ளிப்பணம் வரு நாட்டாரியல் உள்ள ஒரு தன்மை அன்றைக்கு அவர்கள் என்ன செய்யணும் பொங்கி எழுந்து அதற்கு எதிராக பல்வேறு விதமான தன்மைகிட்ட போராடினார்கள் ஏன்டா என் என் வீட்டு தோட்டத்துல நான் வெள்ளரிக்கா போடுறேன் இந்த வெள்ளரிக்காக்கு வில அங்க இருந்து நிர்ணயிப்பான என் காசா வெள்ளி காசு என்னடா வேடிக்கை பார்க்குறது தாழ் காசு அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பதிவு ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விக்கி கவிதாசியார காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகித போட்டானா வெள்ளக்கான வெள்ளக்கார மனம் என்று என்ன பண்ணாங்க அந்த நாட்டாரியல்ல பதிவு செய்கிறார்கள் இதுல இந்த நாட்டாரியலுடைய தெக்கத்தி ஆத்மா என்கிற பட்டத்துக்கு மிகச்சரியான ஒரு எசு தெக்கத்தி ஆத்மா என்று இருந்தது தேர்ச்சி அடையவில்லை அடையாமல் இருந்ததற்கு இன்றைக்கு வரை நான் உடமாறச் சொல்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் தெரியுமா நான் தேர்ச்சி அடைந்திருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய குறை நான் தேர்ச்சி அடையாததனுடைய விளைவு நான் வானமாமலையினுடைய தனிப்பயிற்சி பள்ளியிலே சேர்ந்தேன் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்து கொண்டு அவரிடத்திலிருந்துதான் நாட்டுப்புறவையை நான் கண்டுகொண்டேன் என்னுடைய பள்ளியிலே தனிப்பயிற்சி பள்ளியிலே படித்ததனுடைய விளைவு அதற்கு பின்னால் அவர் படித்து ஒரு ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் ஆசிரிய பணியாற்றினார் தங்கமால்புரம் என்கிற ஒரு ஊர் சிற்றூர் தங்கமால்புரம் சிற்றூர் நாற்பது ஆண்டு காலம் ஆசிரியர் பணியாற்ற அவருக்கு காசுனா காசத்து எந்த கவலையும் இருக்காது இன்றைக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் டிஏ எவ்வளவோ டிஏவ்ளவோ இந்த அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் என்னென்ன பேசுவாங்க ஒண்ணுமே புரியாது எங்களுக்கு எல்லாம் சரி இன்னும் பேசுறாங்க அப்படின்னு விட்டுருவோம் அதைப் பத்தி அவர் என்ன பண்ணாருன்னா எதையுமே கண்டுக்கவே மாட்டாரு ஒன்பதரைக்குன்னா எட்டு மணிக்கே போய் அவங்க உட்காந்துருவாரு அவருக்கு ஒத்தையான்னு சொல்றதை விட அவருக்கு என்ன பேருனா ஏழாப்பு சாரு ஏழாம் போது புத்து நாற்பது வருடமா ஆசிரியர் ஏழா சார் அவருக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாப்பு சார் என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதிவு பனிமூப்புல பனிமூப்பினுடைய அடிப்பையிலே பதவி உயர்வு வருகிறது ஆனால் அவர் என்ன செய்யறாரு எப்ப நான் தங்கமான்புரத்துல பிறந்தேன் இதே ஊர்ல என்ன செய்த்தியாரா இருக்கேன் ஏடாக்குள்ள இருக்கிறதே எனக்கு மகிழ்ச்சி நான் என்ன செய்ங்கே உங்களுடைய காலத்தை ஓட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்றேன் பக்கத்துல இருக்க ஆசிரியர்கள் தான் இல்லையோ இன்னொரு பத்து வருஷம் இருக்கு போய் உனக்கு வருமான இழப்பு வருது எனக்கு வேணும் சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களும் அவருக்கு வைத்த பட்டம் வைத்திய கரங்க அப்படிதான் என்ன பண்ண பத்தி எந்த கவலை இல்லை இருக்கிறது பள்ளியூடத்தில் வேலை பார்க்கறது ஊர் முழுக்க போய் அங்க உள்ள ஆட்கள்கிட்ட என்ன செய்வாங்க இந்த சொல்லு கத்த என்ன இந்த பாட்டை சொல்லுங்க போயிட்டு பேசிட்டார் இந்த பாட்டை சொல்லுங்க அந்த மாதிரி அங்க போராபர் ஒருத்தி அவள்கிட்ட கேட்டேன்னா அவன் வண்டி பாட்டு வச்சிருக்கா இப்படி தொட்டன புலபலான்னு உதிரும் அந்த சொல்ல இந்த புலபலான்னு உதிரும்பாரு இந்த சொல் நாங்க வந்து அகராதில கொடுத்துருத்துக்கொண்டு சேர்ந்தார் ஒரு அற்புதமான ஒரு ஆளுமையாக என்ன செஞ்சாருன்னா வாழ்ந்த ஒரு மனிதர் தான் என்ன சின்னா இந்த நாட்டாரியல் துறையினுடைய வெக்கத்தி ஆத்மா என்று போற்றப்படக்கூடிய சிஸ் கோத்தைய அவர்கள் ரொம்ப சிறு வயசுல நோய்வாய்ப்பட்டு நோய்ஞ்சானா வயிறு திருத்தி அஹ் அவர் அழுக்கடைந்து அவங்க அம்மா பேரு சீத்தையம்மானு பேரு அந்த அம்மா என்ன செய்யறாங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க இவரு ஒரு இந்த மாதிரி ஒரு மேசையில உட்கார வச்சிருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து எல்லாம் சீரங்க நிறைய எல்லாரும் வர்றாங்க பார்க்க வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து செத்து தொலைஞ்சா தேவலாம் மீண்டு வருகிறார் மீண்டு வந்து பின்னால் இல்லையே ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா பிழைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறார்கள் இவர் இந்த மாதிரி இந்த துறைக்கு வருவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அவர் அவர் அவர் என்ன சொன்னார் நான் என்னுடைய அப்பா பிள்ளை என்று சொல்வதை விட நான் தாத்தா பிள்ளை என்று சொல்வதில் தான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் நாக்கு நாலு வயதாக இருக்கிற பொழுதே எங்களுடைய தாத்தா எனக்கு சொன்ன கதைகள் பாரத கதைகளும் ராமாயண கதைகளும் விவேகானந்தர் ஒருமுறை அங்கே அயல்நாட்டில் பேசுகிற பொழுது சொன்னார் உங்களுடைய நாடுகள் எல்லாம் ஆறுகளாலும் மலைகளாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய தேசம் ராமாயணத்தாலும் மகாபாரதத்தாலும் பிணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு என்ன சொன்னார்னா பேசுனார் எல்லோ இடத்திலும் இந்த ராமாயணம் பாமரர்கள் கூட என்ன செய்வாங்க எங்க இருக்குன்னே தெரியாது ஆனா சூப்பநக அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை அப்போ ராமாயணம் அவரு ஒரு இடத்துல பேசுற என்னுடைய தாத்தா சொல்லிக்கொண்டே இருப்பார் என்னவென்றால் நான் இறப்பதற்குள் நீ அரசாங்க வேலைக்கு சென்று நூறு ரூபாய் சம்பளம் வாங்குவதை பார்த்ததற்கு பின்னால் தான் நான் இறக்க வேண்டும் என்று சொல்வா நான் ஆனா இன்னைக்கு ஒரு நூறு இல்லை பல நூறு ஆயிரத்துல வாங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை பார்ப்பதற்கு என்னுடைய தாத்தா இல்லை என்றைக்கு இருந்தாலும் நான் தாத்தா பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் இன்னைக்கு தாத்தா பிள்ளைன்னு சொல்றதில்லை தாத்தா பிள்ளைன்னு சொல்லட்டும் பரவாயில்ல அப்பா பிள்ளைன்னு கூட சொல்றது கிடையாது எல்லா சூழ்நிலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா மாறிக்கொண்டு வருகிற சூழ்நிலை நான் இந்த சேவையை தியாகத்தை வீரத்தை வஞ்சத்தை அன்பை எல்லாவற்றிலும் நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் எங்கள் தாத்தா விடத்திலிருந்து தான் என்ன செய்தேன் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் அந்த பள்ளிப்பருவ நாட்களிலேயே இவருக்கு சமூக தொண்டாற்றக்கூடிய தன்மை இருந்தது அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அப்பவே ஒரு கையெழுத்து பிரதி அச்சுப்பிரதியே மாணவர்கள் பார்ப்பதில்லை அச்சுப்பிரதி இதழ்களையே பார்ப்பதில்லை வருத்தப்பட்டு பேசுகிறேன் அச்சுப்பிரதி இதழ்களையும் கூட பார்ப்பதில் கல்லூரிக்கு வருகிறீர்கள் பாடத்திட்டத்தை தாண்டி வாசியுங்கள் என்று எவ்வளவோ சொன்னாலும் கூட அதையெல்லாம் விடுத்து விட்டு குறைஞ்ச வச்சா பாடத்திட்டத்தை வாசிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அற்பம் மனசுக்கலாம் சொச்சம் அர்ப்பம் இல்ல ரொம்ப குறைச்சது ரொம்ப குறைச்சது அப்படித்தான் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிறார்களோ அதை தாண்டி வாஸ்தான் உறுப்பிட முடியும் என்று சொன்னால் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை எனவே அச்சுப்பிரதியே நாம் மறந்து விட்டோம் அன்றைக்கு ஒரு காரணங்களிலே கையெழுத்து பிரதி இதழ்கள் இருந்தது கோத்தையா விளாத்தி குள பள்ளியில் படித்துக் பொழுது அவர் என்ன கையெழுத்து பிரதி நடத்துகிறார் என்று சொன்னால் மாணவ தோழன் என்கிற ஒரு ஒரு ஒரு கையெழுத்து பிரதியை என்ன செய்யறாருன்னா நடத்தி வருகிறார் இவர் அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் எங்க பேரா ஸ்ரீ இஸ்மாயல் நல்ல குணம் இருக்கிறவன் கம்யூனிஸ்ட்ல போவான் அவர் சொல்ற வார்த்தை கம்யூனிஸ்ட் போவான் கம்யூனிஸ்டி தெரிஞ்சுக்கிட்ட இருக்க மாட்டான் அது அந்த மாதிரியான சித்தாந்தம் போயிட்டு நல்லா தெரிஞ்சுன்னா அங்கிருந்து வந்துருவான் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகா பேசுவார் அதை பத்தி நிறைய இவர் அடிப்படையில கம்யூனிஸ்டாவே இருந்து பண்ணாரு இதுல பழவேசன் செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் ஒரு விளாத்திகளோட உயர்நிலை ஆசிரியராக இருக்கிற ஒரு அடிப்படையில திமுக பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சினை கேட்டு அவருடைய அடுக்குமொழி வார்த்தையினை கேட்டு மயங்கி இருந்த எஸ் எஸ் கோத்தையா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிற்காலத்திலே இந்த பழவேசன் செட்டியார் வந்து அவருடைய பேச்சை கேட்டதற்கு பின்னால் மாறி மாறிவிடுகிறார் கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்டில இருந்து போன ஒருத்தர் இந்த பழவேசன் செட்டியார் யாருன்னு கேட்டா இன்றைக்கு இருக்கிற வாழுகிற அற்புதமான தலைவர் தோழர் நல்லக்கண்ணையா அவர்களை கம்யூனிஸ்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அறிமுகப்படுத்தியவர் அவரு நாஞ்ச நாடன்தான் பேசுனார் நல்லக்கண்ணயாவை மேடையை வச்சுக்கிட்டு பேசுறாரு இந்த மாதிரியான மனிதர்களை பார்த்து இந்த மனிதர்களுக்கு முன்னால் நான் மீசை வைத்து கொண்டு நிற்பதற்கு வெக்கப்படுகிறேன் என்று சொன்ன எனக்கு மீச வச்சு வெக்கமா இருக்கு யோ கா ஒரு நாள் காரக்குடி காலையில போயிச்சாரே காரக்குடி பேருந்து நிலையத்துல படுத்து கிடக்கிறாரியா எப்போ தலைவரா இருந்த போது இதெல்லாம் நடக்குமா இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க முடியுமா சரி இந்த ஆளுதான் இப்படி சிரமப்பட்டு தொலைகிறாரேன்னு சொல்லி டான்ஸ்ல பேசுறப்பதான் பேசுறாரு இந்த ஆளுதான் இப்படி சிரமப்பட்டு தொலைகிறாரேன்னு நினைச்சுட்டு ஒரு தொண்டன் தலைவனுக்கு கார் வாங்கி கொடுக்குறான் எப்படி தொண்டன் தலைவர் பாரு அவர் அவர்தான் தலைவர் ஒரு தொண்டன் தலைவனுக்கு கார் வாங்கி கொடுக்குறான் இந்த மடப்பைக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்களை அறிமுகப்படுத்தியவர் நல்லக்கண்ணையா அவர்களுக்கும் எஸ் கோத்தை அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு நார் வருகிற பொழுதெல்லாம் அங்கே போய் பார்த்து அவரோடு அளவடாவி அவரு பா ஜெயபிரகாசம் சொல்லி ஒரு எழுத்தாளர் சிறுகதை எழுத்தாளர் அவரு அவர்கள் தெரியும் ரொம்ப இதெல்லாம் பேச சாதாரண புகழ்ந்து இருக்கிறார் ஒரு நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு எளிய உருவம் நம்மை விட்டு சென்று விட்டது சமூகத்தின் மீதும் தாமர மக்களின் மீதும் மிகுந்த நேசம் கொண்ட ஒரு ஒரு ஒரு மனிதர் நம்மை விட்டு என்ன பண்ண சென்று விட்டார் எனவே இதெல்லாம் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு தன்மைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எஸ் எஸ் போத்தையா அவருக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய பெருமை என்ன என்று சொன்னால் எட்டையுறத்துல பாரதிக்காக ஆண்டுதோறும் விழா எடுத்துக்கொண்டே வந்தார்கள் பாரதிக்காக அவரிடத்தில் ஒரு கேட்டாங்க உங்களுடைய வாக்காளி அதற்கு போத்த சொன்னாரு என்னுடைய இருதய அறுவை சிகிச்சைக்காக கோவையில் கோவையில் கோவைக்காரர்களுடைய மருதமலையில என்னுடைய மகன் வீட்டில தங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்று வந்திருந்தேன் அந்த ஆண்டு பாரதியார் விழாவில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை அதற்காக மட்டும்தான் என்னுடைய வாழ்நாளில் நான் வருத்தப்படுவேன் கிட நிறைய படிக்கிற பொழுது எப்படி இப்படி எலும்போடும் சதையோடும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தார்களா என்று நாம் இயற்கிற அளவிற்கு தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறோம் சோலை சுந்தரபெருமா செண்டர் நாவல் எழுதுன சோலை சுந்தரபெருமா உள்ள வந்து சேர்ற நேர இலக்கிய கூட்டத்தில் இதழ்கண்ட பேசப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு வருஷம் பாரதி விழா நடக்குது இவரை பத்தி சோலை சுந்தரபெருமாரை பத்தி கேள்விப்பட்ட எஸ் ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் சேர்ந்து நிக்கிறாங்க நாலு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க சேர்ந்து நிக்கிற பொழுது இவர்தான் வந்து சோலை சுந்தர பெருமாளா நினைச்சுக்கிட்டு போய் நீங்க தான் சோலை சுந்தர பெருமாளா அப்படின்னு சொல்லி என்ன பண்ற நேராக கேட்கிறாரு அவருக்கு பக்கத்துல இருந்தவர் கேட்கிறாரு உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு என் பேரு கோத்தையாங்கிறாரு ஏன் சோழ இவர்தான் கோத்தையாப்பா கட்டி தழுவுங்கப்பாங்கிறாரு கீரா அப்படி சொன்ன கேட்ட மனுஷன் கீராஜனாராய் அந்த அளவிற்கு கீராவை பார்ப்பதற்கு முன்னாலேயே கோத்தையாவை பெற்று இவர் தெரிந்திருந்தார் கவிஞர் மீரா அவரு வட்டார வழக்கு சொல்லுறதுக்கு சொல்லகிறாதி கீ என்ன அணிப்புரை எழுதுறார் என்ன வார்த்தை என்று சொன்னால் இந்த கி ராஜநாராயண்ணையும் எஸ் எஸ் கோத்தையாவையும் நினைக்கிற பொழுது அவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது ஒரு கால்நடை மருத்துவனுக்கு நூற்றாண்டுகள் மூன்றாண்டு காலமாக தன்னுடைய வீட்டில் மூக்கம் தெரிந்த கால்நடை வளர்க்கிற ஒருவனுக்கு தெரியாத சொற்கள் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு தெரிந்திருக்கிறது இதை நினைக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவர்களுடைய முழுக்கவே அதற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் நான் வட்டார சொல்ல முன்னாடி பொருள் அதுக்காக தான் அவங்க கால் விழுந்து வணங்கணும் என்று என்ன பண்ண தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே அதற்காக அர்ப்பணித்த அற்புதமான பெருமைக்குரியவர்கள் இவர்கள் இவரே பதிவு செய்கிறார் என்னை இலக்கிய உலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தவர்கள் யார் என்று சொன்னால் நான் பெரிதும் வணங்குகிற நாட்டுப்புறவையில் அறிஞர் நான் வானமாமலை நான் பெரிதும் நேசிக்கிற கி ராஜநாராயணன் பின்னாளில் என்னை பற்றி பல இடங்களில் அறிமுகம் செய்து வைத்த எழுத்தாளர் பா ஜெயபிரகாசன் மூன்று பேர்த்தையும் என்ன செய்கிறாருன்னா பதிவு செய்யக்கூடிய சுன அவரே ஒரு இடத்துல பேசுற பணக்காரன் என்றால் தர்மம் செய்ய வேண்டும் படித்தவன் என்றால் நூல் செய்ய வேண்டும் பணக்காரன் என்றால் தர்மம் செய்ய வேண்டும் படித்தவன் என்றால் நூல் செய்ய வேண்டும் என்று சொன்னார் நான் நூல் செய்யவில்லை ஆனால் அந்த நூல் செய்தவர்கள் என் பெயரை விடுபட முடியாது என்னுடைய பெயரை விட்டுவிட முடியாது என்று பதிவு செய்கிற அளவிற்கு அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்த அற்புதமான ஒரு தெக்கத்தை ஆத்மா என்று உண்மையிலேயே போற்றப்படக்கூடிய ஒருத்தர் தான் இந்த எஸ் எஸ் சில பாடல்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறலாம் என்று ஆசைப்படுகிறேன் மண் தெரிய வயசு புகையில எந்த கட்ட வழக்கமும் ஆனா அவர் இறந்தது புற்றுநோய் வந்து இறந்து பண்ணார் சில சிலருக்கு என்ன பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் அவருடைய தொகுப்பில பல்வேறு பாடல்கள் பல்வேறு பாடல்கள் இருக்குது அதுல கரிசல்மன் தெரியும் பருத்தி அங்க மில்லு இருக்குது அந்த மில்லுல மில்லு தொழிலாளிகள் படக்கூடிய வருத்தத்தை அவர்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த கஷ்டத்திலயும் எப்படி அவர்களுக்கு காதல் இருக்கிறது என்பத அந்த கஷ்டத்திலேயே எப்படி அதை சுகமா மாத்திக்கிறாங்க என்பதை எல்லாம் பதிவு செய்யறேன் அழகான பாடல் மதுர ரோட்டுக்கு மேற்கே ரெண்டு மட்டக்கணமான் சேர்க்கை மதுர ரோட்டுக்கு மேற்கே ரெண்டு மட்டக்கணமான் சேர்க்கை அந்த மைதானம் உள்ள காட்டுக்குள்ள ரெண்டு மத்திய கட்டிடம் பார்க்க கட்டடம் கட்டினதாரு கணக்குடனே ஊரு அந்த மேலாள கட்டடம் கோலார கட்டுனா முதலாளி எந்த ஊருக்கு சொல்றோம் மேலால கட்டடம் கோலார கட்டுனா முதலாளி எந்த ஊரு நான் சொன்ன வரையும் வருது என்னான்னு தான் கேட்டா அங்க சாயா பிடிக்கிற லோட்டா நம்ம மேனேசரு கேட்டா அது மெழுசா பிடிக்கிற லோட்டா இங்கிலீஷில் ஒளிபெயர்க்கும் ஒளிபெயர்க்கும் இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் அதிகமா பயன்படுத்தின இலக்கிய நாட்டாள இலக்கியம் தான் அப்படியே பட்டுருவான் சாரட்டு வண்டியில சீரட்டு குடிப்பவரை சீரட்டு குடிக்கும் செயலுலதான் போயுட்டு என்ன பதிவு பண்ணிருப்பாங்க என்னன்னு தான் கேட்டா அங்க சாயா குடிக்கிற லோட்டா நம்ம மேனேசரு கேட்டா அது மெழுசா குடிக்கிற லோட்டா பெரிய மேஸ்திரிய கண்டோடனே பிரியமாக நடக்கணும் பெரிய மேஸ்திரியை கண்டோடனே பிரியமாக நடக்கணும் நாட்டு மேஸ்திரியை கண்டோடனே நயம்பயமா நடக்கணும் கருத்தாநேஸ்ரிய கண்ட உடனே கடுகுடுன்னு நடக்கணும் சூப்பரச கண்டோடனே சுறுசுறுனும் நடக்கணும் நம்ம மேனேஸ்வர கண்ட உடனே மேல் துண்டை எடுக்கணும் என்னான்னு தான் கேட்டா அங்க சாயா குடிக்கிற லோட்டா நம்ம மேனேஸ்வரர் கேட்டா அது மெழுசா குடிக்கிற லோட்டா அக்கா மகளை அழகி நாம அஞ்சாறு மாசமா பழகி ஆறு மாசமா சம்பளம் எடுத்து ஆளுக்கொரு பக்கம் போன மாசம் ஒரு மாசம் கூட வேலை பார்த்து எழுபத்தி சம்பளம் போன மாசம் ஜம்பளை வாங்கி பொட்டில வச்சு கூட்டல நம்ம கொண்டாட்டி உள்ள காதில் ஒரு புதுநகையும் சங்கடிச்சா அவசரமா நடக்கணும் நாங்க அசந்து மரம் தூங்கிவிட்டா ஆப்பு சென்று என்று அவர்கள் படுக்கூடிய பாண்டாட்டுக்கு மேலே கொஞ்சம் பறக்குதுதன்னால நாங்களும் பறக்குறந்தனால பாண்டாட்டுக்கு மேல கொஞ்சம் பறக்குதுனால நாங்களும் பறக்கிறோம் அந்த உழைப்பாளிகளினுடைய கொடுமையை பற்றி துரைசை பாடல்களில் தெரிந்த எங்கள் துறையினுடைய பேராசிரியர் பாஸ்கரையா அவர்கள் இருக்கிறார் எனக்கு சின்ன பட்டு அதிகமா தெரியாது ஆனா போத்தையாவினுடைய இந்த சேகரிப்புல எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு பாட்டு இங்கிருந்தா எடுத்திருக்கான் அப்படியே இருக்கு அந்த வரி அவருடைய தொகுப்புல ஒரு வார்த்தை இல்லை பருத்தி எடுக்க இல்ல என்ன பழநாளும் பாய்ச்சம அது அப்படியே இருக்கங்க நிறைய பாட்டு நான் குறித்து வைத்திருக்கிறேன் அந்த அந்த அத்தனை பாட்டை என்ன இங்க இருந்து எடுத்து அதுல இருந்து மாத்தி வேற வேற வார்த்தைகளை போட்டு என்ன செய் பதிவு செய்திருக்கிறார்கள் நாட்டார் இலக்கியத்தில் பாடல்கள் என்ற தனியார் படிவங்கள் அந்த அளவிற்கு பல்வேறு பாடல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய காதல் அங்க இருக்கக்கூடிய வீரம் அங்கிருக்கக்கூடிய உணர்வு பரிமாற்றம் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார் ஒரே ஒரு பாடல் சால வடிதனில சாயந்தர வேலையில சோழப்புயில் தூங்கும் போது சுந்தரியை தூக்கத்துடன் கற்பில் சிறந்த மாதே கண் வழங்கி சென்றாயதே அண்ணன் நடந்து அழுது கொண்டு போறவண்ணே என்ன நடந்ததென்று எந்த நிலம் சொல்ல வேண்டும் கலட்டு உந்தன் நகையே நான் அறுக்கப் போறன் தலையே தாசிய வார்த்தையட்டு மோசம் செய்தார் என் கணவர் தாளாத கோபத்தோடு தகப்பம் வீடு போறேனையா பலிவிடுவீரையா நான் நகை மெய்யா உச்சிநிலா நேரமடி ஒருவரையும் காணமடி அச்சமில்லா மூவரனை இச்சதனை தீர்த்தி விடு அழகுள்ள பெண்ணே சுதந்தோடி கண்ணே என்று பாடியிருக்க புஷ்பான குபுசாமி அனிதா குபுசாமி பாடிய கும்மி பாடல் அந்த பாடல்கள்லாம் இங்கே நாட்டார் எழுத்த பதிவுகள்ல இருக்கிறது அஹ் ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு வரிகள் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இங்கிருந்து போனது எனவே பல்வேறு விதமான திரை இசை பாடல்கள் எழுபதற்கு இது காரணமாக இருந்திருக்கிறது பல்வேறு விதமான கவிதைகள் தனிப்பட்டவர்கள் கவிதையும் எழுதியிருக்கிறார் சுயமாக கவிதை எழுதக்கூடிய ஆற்றலும் இவருக்கு இருந்திருக்கிறது உண்மையிலேயே நாட்டார் என்னுடைய ஆத்மா என்று சொல்வதற்கு மிக பொருத்தமானவர் எஸ் எஸ் என்பதை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்து தர்மையான வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய உரையினை கேட்டு ஏதாவது பிழை இருந்தால் பொறுத்தவர்கள என்றும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்